வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தினமும் விருது இருப்பர் இன்னேரமும் இறை பற்றிய புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பார் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் இன்னும் இந்நேரமும் இறைவனை பற்றியே படிச்சுட்ருக்கீங்க தினமும் விரதம் இருக்கீங்கன்னு அப்போ அவர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் மகாபாரதத்தில் கர்ணன் செய்த தான தர்மங்களை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம் அவ்வளவு தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை பெற்றவர் கர்ணன் சொல்லப்போனால் தர்மரை விட அதிகமாக தான தர்மம் செய்தவர் போர்க்காலத்தில் எதிரிகளுடைய அம்புகளால் காயப்பட்டு விழுந்து கிடக்கிறார் காயம் புண் வழி தாங்க முடியாத வேதனை அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து கர்ணரிடம் தானம் கேட்கிறார் நான் நிராயுத பாணியாக இருக்கேன் இப்போ எங்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்பொழுது கர்ணன் சொல்கிறார் இல்லை உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு நீ செய்த தான தர்மங்களுடைய புண்ணியங்கள் இருக்குது அது எனக்கு தாரை வார்த்து கொடு அப்படின்னு மறுப்பு எதுவும் சொல்லாத கர்ணன் தன்னுடைய தான தர்மத்தால் விளைந்த புண்ணியங்களையெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தாரை வார்த்து கொடுக்குறார் அதன் பிறகு தான் அவருடைய இன்னுயிர் பிரிகிறது ஸோ இதிலிருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா நம்மளுடைய புண்ணியங்களும் நம்மளுடைய கணக்கில் வந்து சேர்ந்துடக்கூடாது எவ்வாறு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் புண்ணியங்களும் சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் பொருள்படுது இதனையே நம்மளுடைய வள்ளுவனும் எடுத்து சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால் இறைவனுடைய மெய்யான புகழை இறைவனுடைய புகழ்னால் அவரால் ஏற்பட்ட உண்மையான மெய்யான புகழை எவரொருவர் விரும்பி மனதார விரும்பி சொல்ல வேண்டுமே என்பதற்காகலாம் மனதார விரும்பி சொல்கிறாரோ அவருக்கு அறியாமை என்னும் இருளால் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் இன்பத் துன்பங்களால் சேர்ந்த பாவ புண்ணியங்கள் எதுவுமே அவருடைய கணக்கில் வராது அப்படின்னு சொல்கிறார் அதனால் நாமும் இறைவனுடைய மெய்யான புகழையே என்றும் சொல்லி போற்றுவோம் நம் வாழ்வில் அறியாமை என்னும் இருளால் விளைந்த இன்பத் துன்பம் அல்லது பாவ புண்ணியங்கள் எதுவும் நம் கணக்கில் சேராமல் பார்த்து கொள்வோம் திருக்குறள் எண் ஐந்து இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நன்றி இன்றைய நாள் இனிய நாளாகட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம்